நாற்பது உங்களில் ஒருவர் ஏற்பட்ட தீமைக்காக மரணத்தை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படியே அவசியம் விரும்புபவர் இருந்தால் இறைவா உயிருடன் இருப்பது எனக்கு சிறப்பாக இருந்தால் என்னை வாழச் செய்வாயாக எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய்வாயாக கூறட்டும் என்று நபி சல்லுவா அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஆறு ஏழு ஒன்று முஸ்லிம் இரண்டு ஆறு எட்டு பூஜ்ஜியம்